பிரிக்கிறார் கவனாத்மா மித்தியாத்மா கர்த்தாத்மா தன்னுடைய உண்மை சுரமாக ஞானாத்மான்னு பிரிக்கிறார் ஆகிய நாலாத்மா ஞானாத்மா தான் முக்கியம் என்று கடித்திட முடிக்கிறார் இதுதான் ஆத்மானந்தத்தை பற்றி சொல்லும்போது விளக்கிறார் கேரளத்தில் ஆக ஓதிய விடயம்தானே உள்ளவா பிரியமாகாது ஏதர்கள் ஆன்மா தானே எவருக்கு பிரியமாகும் ஆன்மா என்றும் அரண்டானந்தமேயாம் அது ஏன் அந்த பிரியமாக இருக்கிறது காரணம் என்னன்னா அது குறைந்த வஸ்து அல்ல நிறைந்த வஸ்து அதனால்தான் சொல்ல நிறைந்தவாறு இல்லை தெரிந்தது என்றாயே குறைந்ததற்கு ஆனந்தம் தான் கோலையும் தண்ணி ஆனந்தம் அதே ஆகும் குறைந்ததற்கு ஆனந்தம் இல்லை அதனால நிறைந்ததே இந்த வாங்கமான் ஏதாலுமே வரிதானே என்னால் இதான் அளவு கோல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறார் அது சொல்லி திஷ்டு சொல்லி வர்ற ஆகவே ஒரு பதார்த்தத்தில் கொஞ்சம் குறையுன்னாலும் அது சுகம் இருக்காது குறைதான் ஒரு ரூபாயில் ஒரு பைசா கம்மி கொடுத்தாலும் வாங்கினாலும் கூட குறைய இருக்குது மனசில் ஒரு பைசா கம்மி தான் கொடுத்தா என்ன பண்ணுறது சரி போனால் போகிறான் அப்படின் தான் சொல்வாங்க உடைய நிறைய இருக்கிறது இல்லை ரூபா நோட்டில் புது நோட்டு கொடுத்தா சந்தோஷம் இருக்குது பழைய நோட்டு கொடுத்தாலும் கூட ரூபா மதிப்பு வரைகிறது இல்லை ரூபாய் ஏன் மதிப்பு குறையுமா புது நோட்டுக்கு பழைய நோட்டுக்கு மதிப்பு வரைகிறது இல்லை ஆனால் புது படைச்சோட ஒரு அபிப்பிராய வேகம் உண்டு அவ்வளோதான் வந்து பிரியம் அதை ஒன்று அப்பிரியம் அவ்வளோதான் ஆனால் மதிப்பு குறைகிறது இல்லை அதில் ஒரு பைசா குறைச்சி பாருங்கள் புது நோட்டு இருக்குது ஒரு பைசா குறச்சி கொடுங்க போச்சு பிரியப்படுவான் நல்லா புது காசுகள் கொண்டு போய் ஒரு பைசா ஒரு பார்த்து தொண்ணூற்றம்பது காசு கொடுக்கும் புது காசுகள் பிரிப்படுவாங்கன்னா பரமாட்டாங்க நீ பழையோடு கொடுங்க வாங்கிக்குவாங்க ஆகவே இந்த குறை அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் இருந்தாலும் குறைதான் ஆனால் கம்மா பண்ணிக்கலாம் இல்லையே அது குறை மட்டும் ஒரு பகுதி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பைசா கம்மி கொடுத்துடானே கொடுத்துடானே கொடுத்துடானே இருக்கும் அதான் குறைஞ்ச பேர் ஆனந்தந்தான் குலையும் தண்ணீர் இல்லை இந்த வாங்கமானி தான் நம்ம வழிதான் என்ன ஆத்மா அகண்டமாக இருந்தால் அன்றி அது மேலே பிரிய வராது முழுப்பிரிய வரவே வராது அதனால தான் ஆனந்த ஆத்மா அகண்டம்னு சொல்லது கண்டமில்லாதது பிரத்தேகம் பண்ண பரமாத்மா உள்ளாயும் வெளி எங்கேயும் நிறைந்திருக்கிறது பின்னமில்லாமல் இருக்கிறது அத்தகைய ஆத்மாவானது இந்த அந்த காரணத்தில் வலைப்பட்டு கூட அது பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறது கடகாசமானது ஆகாச பிரிக்கிறது போல தேற்றினாலும் கூட வாசமாக பிரிக்கப்படவில்லை அந்த களத்தினோட ஓட்டிலும் ஊடு இருக்கிறது அப்படி போல் அந்த களத்தினால் அலைபட்ட சதனமாக இருந்தாலும் கூட அந்த கழுத்து ஊழியிருக்கிறது அந்த ஆத்மா அது பிரம்மம் ஆக பிரம்மம் போய் ஆத்மா வரல ஒன்றியது தான் கட்டகாசம் ஆகாசம் வாசம் ஒரே ஆகாயம்தான் அப்படி போல் ஆகாயம் எப்படி விவாகமாக இருக்கோ அது போல் ஆத்மா வியாபந்தான் விசாரத்தினால் அந்த ஆத்மாவானது எங்கே நிறைந்தது என்ற நிச்சயம் உண்டாகிறது அந்த நிச்சயம்தான் நமக்கு பரம திருப்தி உண்டாகிறது அந்த நிச்சயம் எவ்வளோக்கெலாம் இருக்கோ மனது ஒடிங்கி போயிடும் அவர் மீண்டும் மனதை தலை தூக்குறதே இல்லை அந்த நிலை விசாரத்துக்கு பிறகு தான் வரும் வழிய சும்மனாச்சி வந்துடுறதில்லை அதனால தான் ஆதலால் ஆன்மா என்றும் அகண்டானந்தமேயம் கண்டானந்தம் அல்ல அகண்டானந்தமேயாம் தூயதாம் ஆன்மாவிற்கு ஜெய ஜீவரம் தத்துவங்கள் அசுத்தங்கள் என்று இருக்கின்ற சுத்தமன் பேர் சுத்தமாகிய ஆன்மாவிற்கு துன்பம் ஒரு காலம் இல்லை அதில் துன்பம்ங்கிறது சிறிது கூட கிடையாது ஒரு அனுப்பிரமாணம் கூட கிடையாது அது நிறைந்த வஸ்து மகை மகா காரியங்கள் எல்லாம் குறைந்த வஸ்து அது பொருளே அல்ல வெறும் தோற்றம் சினிமா திரை போல் காட்சிகள் போல சொன காட்சிகள் போல வஸ்துவே இல்லை அது ஆனாலும் ஒரு தோற்றம் உண்டு காணொலி ஜலம் போல் அதனால் வஸ்துவான ஆத்மனத்தில் வஸ்து அல்லாத தோற்றங்கள் ஏற்படுவதுக்கு மய சம்பந்தம் காரணம் அத்தகைய மாயானது அனிர்வசனியம் இன்றைய நெருக்கி நிரூபிக்க முடியாது என்பது வேதாந்தத்தினுடைய முக்கியமான கருத்துதான் பொறிவிசை சுளுத்திய கண் புலனிலால் ஆன்மாவன் ஆன்மானந்தம் தினமதா யாவராலும் தினமன் ஒழிக்கலாகும் தான் பிரத்யச்சந்தான் சொல்லிய வைதிகந்தான் பரவிய வனுமானந்தான் பகந்த திருப்பரமான நூற்றி இருபத்தி நாலா பாட்டில் சுளுத்தி சொல்றார் பொறி உசை சொலுத்திய கண் நமக்கு எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சொலுத்தி அவசியிலே புலனியலாக ஆன்மா ஆன்மானந்தம் அதாவது இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கின்ற ஆத்மா ஆனந்தம் இல்லாமல் அது இல்லாமலேயே அனுபவிக்கின்ற ஆனந்தம் அங்கே இருக்கிறது திறமதா தினம் அனுபவிக்கலாகும் உறுதியாக யாரால் இருந்தாலும் சரி பண்டிதன் பாமர வரைக்கும் ஆண்டுமே அரசன் வரைக்கும் அதில் அனுபவிக்கலாகும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் சுருதி தான் சுருதிப்பிரமாணம் இருக்கிறது அறிந்ததான் செலுத்தியதென்னில் ஆனந்தம் அதுவே ஆகும் என்று சுருதிபெருமாணம் அதன் பிறகு பிரத்தம்தான் நேரகை அனுபவிக்கலாம் அது ஒரு பிரமாணம் இருக்கிறது பிரத்தச்ச பரமாணம் சொல்லிய வைதிகம்தான் இது பரம்பரையாக சொல்லி கொண்டு வர்றது குடும்பங்களில் பெரியவர்கள் மூலமாக இது கேள்வி கொண்டு வரது இது ஐதிகபருமாணம் பரவிய அனுமானம்தான் இப்படி அனுமான பரிமாணத்தினால் அடிகிறோம் ஆத்மா ஆனந்தவடிமாக இல்லாவிட்டால் சுழித்த அவசாது என்பது இங்கே அனுமானபெருமாணம் இம்மலை வலி உடைத்து அங்கே மலையிலே நெருப்பு என்று சொன்னால் புகை தோற்றாது ஆக புகையானது அனுமானப் பெருமாணத்திற்கு விஷயமாகிறது அது பொய் உண்மையால் என்று சொல்லப்படுது அதுபோல் இங்கே சுளுத்தியில சுகம் ஆனந்த் ஆத்மாதான் இருந்தது அங்கே புலன்கள் கிடையாது அது சுகடியமாக இருந்தால் அன்று அங்கே சுகம் தோற்றாது துக்கடியமாக இருந்தால் துக்கம் தோற்றிருக்கும் துக்கம் தோற்றவில்லை அதனால் சுவடியம்தான் இம்மளவில் வண்டி இருக்கிற பொய் உண்மையால் லிங்கம் லிங்க ஞானம் பெயர் அடையாளம் அது இருக்கிறதுனாலே அங்கே நிச்சயிக்கப்படுது இம்மலை வயது பிரதிஜா வாக்கியம் உறுதியாக சொல்லலாம் எதுபோல் அடுக்கலை போல் போய் சமயத்தில் போல் நெருப்பு எரியுது மேலே போக இல்லையா அப்படி போல் அங்கே நெருப்பு தான் போக ஆளு போகுது அது திருஷ்டாந்தம் அதுபோல் இங்கே ஆத்மா சோரியமாக இருந்தால் அன்றே வந்து நான் சோமா சொல்ல முடியாது அப்படி சொல்றதுனாலே அது சோடி வந்தான் எச்சரிக்கைப்படுகிறது ஆகவே இப்ப அனுமான பிரமாணத்தினால் அடையலாம் என்று சொல்கிறார் ஆகிய இத்தனையே பிரமாணங்கள் கொடுக்கிறார் சுருதி பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணம் வைதிக பிரமாணம் அனுமான பிரமாணம் பலர்ந்ததீர் பிரமாணங்கள் சொல்லப்பட்டதில் இவ்வளோ பிரமாணங்கள் இருக்கின்றன அனுமதிக்கலாம் அது எல்லாரும் உழைப்பாளிகள் ரொம்ப உண்டு ஏதுமாம் அவித்தை போபேராய் திருகுண வடிவமாகி திருசியங்கு மேலாய் பரவியே அநாதியாமோர் பரசிவ சத்தியுள்ள நூற்றி இருபத்தி அஞ்சிலிருந்து நூற்றி இருபத்தி எட்டாம் பாட்டு வரைக்கும் மாயின் சொருப சொல்றார் மாயை என்னுடைய லட்சணம் என்ன என்று சொல்றார் அரியணே கிடைத்திற்கனே காரணாக்கை அழிவினில் அறைய கேளாய் காரணசீரத்தை பற்றி இதை சொல்கிறேன் இப்போது இதுவரைக்கும் சோழ சேர்த்தை பற்றி சூரிசே சொல்லப்பட்டது காலசீரன் சொல்கிறேன் காலசீரன் ஜீவகாரணம் ஈஸ்வர காரணங்கள் காலசீரங்களை பற்றி சொல்கிறேன் என்றார் காரணாக்கே அடைவினேன் முழுமையாக வரைய கேளாய் இருள் அவ்வியத்த மூட முடலாக இருக்கின்ற வெளிப்படாத அந்த மாயானது ஏதுமான் அவித்தை பேராய் அப்படி முடலாக இருக்கும்போது காரணமாக இருக்கின்ற அவித்தை என்று பெயர் சொல்லப்படுகிறது திருகுண வடிவமாகி திருசியங்கற்கு மேலாயும் அது மாயிருக்கு திருகுணம் சத்யன் ரஜஸ் தமஸ் மூன்று குணங்கள் வந்து போகிறது இல்லை மூன்று குணம் வடிவம் மிளகாய்க்கு காரமே வடிவம் வெள்ளை கட்டி இனிப்பே வடிவம் இனிப்பு விட்டு வெள்ள கட்டி பிரிக்க முடியாது மிளகாய் எந்த தொழில இருந்தாலும் காரம் பிரிக்க முடியாது உப்பு கட்டி அது உப்பு எல்லா வேலையும் உப்பு தான் இருக்கணும் அப்படி போல் மூன்று குணங்களுக்கு அந்நியமாக அந்த மாயை கிடையாது பிரிக்க முடியாது திருகுண வடிவமாகி திருசியங்கற்கு மேலாய் திரிசியங்களுக்கெல்லாம் அது காரணமாக இருக்கிறது பரவியே அனாதியானோர் பரசிவா சக்தி உண்டார் விஸ்தாரமாக இருக்கின்ற அனாதியாக இருக்கின்ற ஆதி இல்லாதாயும் அதை ஓர் சமானம் இல்லாத பராசிவசக்தி பிரம்மத்தின் இடத்தில் ஒரு சக்தி உண்டு அதுதான் சொன்னார் சுத்த பிரம்மா இருக்கின்ற சரசாத்தின் நிலத்தில் அக்னிச்சு விடு போல் அப்படின்னா ஒரு சக்தி உண்டு அப்படின்னார் அப்படி போல் இவரு சக்தி உண்டு நார் என்னையே உண்டுன்னு வாசமாக அப்படின்னாலே அதை பற்றி என்னை விளக்க போகிறார் தரணியில் இந்த தன்னுடைய காரியங்கொண்டு அருமையாம் அனுமானிக்கும் உருவமா ஜும் ஒழுங்குற படைப்பதாகி ஒரு வித மீதாமென்ன உரைத்திட ஒனாததாகும் பாட்டு தரணியில் இந்த சக்தி இந்த உலகத்தின் கண்ணே இந்த அவ்வேக்கமாகிய காரணமாக இருக்கிற சக்தியானது தன்னுடைய காரியம் கொண்டு அவனுடைய செயல்பாட்டில் வைத்து கொண்டு அருமையாம் புத்திமான்கள் ஆகினோர் ஆகினோர் அது ஆகினோர் அனுமானிக்கும் அதாவது விசேஷமான புத்திகை உடைய புத்திமான் இருக்கிறார்களே அவர்களால் அனுமானிக்க விஷயமா இருக்கிறது இந்த சக்தி அனுமானத்தினாலே அறியலாமொல்லையே பிரத்தட்சமாக அறிய முடியாது அதனுடைய முழு தன்மையை அனுமானத்தை அறியலாம் பிரத்தட்சமாக அறியறதெல்லாம் நாமரூபத்தை அறியலாம் இல்லையா மாயை அறிய முடியாது அதனுடைய காரியமாக நாமரூபத்தை அறியணும் விசாரணை பண்ணி பார்த்தா அது நாமரூபத்துக்கு ஊடே மய மயச்தி தான் இருக்கிறது மண் செட்டியாக இருக்குது செட்டியாக பார்க்கும்போது மண் தெரியாது மண்ணாக பார்க்கும்போது சட்டி தெரியாது ஆனால் விசாரதிஷ்டிக்கு மண்ணை ஒழிய தோழதிஷ்டிக்கு சட்டி தான் அப்படி போல் நகை தங்கம் தான் நகையாக இருக்குது நகை திருஷ்டிக்கு தங்கம் தங்க திருஷ்டிக்கு நகை தெரியாது அப்படி போல் மாயை காரி மாய்ந்த பிரபஞ்சம் பார்க்கும்போதே மாயை தெரியாது மாயை விதி மண்ணை பிரபஞ்சம் தெரியாது இது புத்திமானுடைய வேலை ஆகவே இவருடைய அனுமான அனுமானிக்கும் உருவமாய் ஜெகமனைத்தும் ஒழுங்குர படைப்பதாகி இது நாம் ஒரு பிரபஞ்சமாக தோற்றி இந்த உலகமனைத்தும் ஒழுங்குற நியமனம் தவறாமல் படைப்பதாகி உற்பத்தி ஆகி உடையதாகி ஒருவிதம் ஈதாம் என்ன உரைச்சிட உணவதாகும் இப்படி படைத்தாலும் கூட இது ஒரு அடிப்படையில் ஒரு சீராக போகிறது ஒரே மாதிரியே இருக்கிறது என்று சொல்லவே முடியாது அதனால தான் உலகத்தில் மாறுதல் அடைஞ்சு கொண்டே இருக்கின்ற காரணம் அது சமைச்சியிலும் மாறுதல் தான் ஆக மாறுதல் கொட்பட்டது இந்த மையை மயா காரியாக பிரபஞ்சம் ஒழிய மாறாது கிடையாது மாறுதலுக்கிடையே மாறாத ஆத்மா ஒன்று இருக்கிறது அதுதான் அவருடைய உண்மை ஆத்மா மாறுதல் அடையதில்லை மாறாத வாஸ்து அத்தகைய ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவர்கள் மாறும் தன்மையுடைய மாயை மாயா காரியங்களில் மயக்கம் கொள்வதில்லை மயங்காதனாலே அவர்கள் மன சஞ்சனமடைவதில்லை சஞ்சரமடையாதனால சச்சிதானந்தம் தோற்றுவமில்லை அஞ்ஞான காலத்தில் மயக்கமடைகிறார்கள் சஞ்சலமடைகிறது துக்கம் பெறுகிறார்கள் ஆகவே உருவமாய் சகமனைத்தும் ஒழுங்குற படைப்பதாகி ஒருவிதம் ஈதாம் என்ன உணர்ந்திட உணவுதாகும் ஒரே சொல் உணராதாகும் அப்படி சொல்லதுக்கு இது முடியாது நிறைவேற்றும் சொல்றது என்பது சொல்றார் ஏன்னா அடுத்தது இல்லை இன்னும் சொல்றார் இது சத்தானதல்ல ஈது இதுதான் சத்துமல்ல இது மற்ற உபயமல்ல இதுதான் பின்னமும் இது மற்ற பின்னமல்ல இதுதான் உபயமல்ல இது சாவயவும் அல்ல இது நிறையவும் அல்ல சாப்பாட்டு அதாவது ஒன்பது தான் நிறுத்திக்க முடியாது அடுத்ததில் இது மற்ற உபயமல்லு சொல்ல எட்டு சொல்லியிருக்காது அடுத்த ஒன்று சொல்கிறார் இது சத்தானதல்ல சத்தியம் சொல்ல முடியாது இதை ஏன் என்று சொன்னால் அல்ல இது தான சத்தியமல்ல இது மற்ற உபயமல்ல இது இதுதான் பின்னமல்ல இது மற்ற இது தான் உபயமல்ல இது சாவயமல்ல இது நிறைய சொல்லாமல் நூற்றி இருபத்தொன்னா கோட்டு இப்போது நூற்றி இருபத்தி மாயின் சுரூபம் அதாவது மாயானது ஈஸ்வனுக்கும் ஜீவனுக்கும் காணசைமாக இருக்குது அதை பற்றி சொல்லும்போது அந்த மாயின் சாமர்த்தியத்தை சொல்கிறார் ஒரு நிலை எப்படி இருக்குது என்பதை விளக்குறார் அதான் இப்போ இந்த இது சொல்கிறார் ஒம்பது நாள் நிரூபிக்க முடியாதுங்கிறதே இது சத்தானதல்ல முன்பாட்டில் பொறு பொருதாம் பொறு பொருதம் ஈதா ஈதாம் என்ன உரைச்சல ஒன்றாவதாம் என்ன செய்யுது உருவமாய் சகமனைத்தும் ஒழுங்குற படைப்பதாகி ஒருவிதமாம் ஈது என்ன உரைச்ச ஒன்றாதான் ஜகத்துக்கு காரணமாக தான் உபாதணை ஆனால் எப்படி என்ன வந்ததுன்னு நிரூபிக்க முடியாது அப்படி இருக்குது அது எப்படின்னு சொன்னால் ஒன்பது நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா முடியலங்கிறது இந்த பாலம் சொல்கிறார் ஈது சத்தானதல்ல இந்த மாயை சத்து என்று ஒத்துக்கொள்ள முடியாது எதனாலே சுருதி பிரமாணத்தினாலேயும் மற்ற யுக்தி பிரமாணத்தை ஒத்துக்க முடியாது சுருதி பிரமாணம் என்ன ஏகமேகாத்யதம் ஒன்றே பிரம்முன்னு சொல்லியிருக்கிறதுனால ரெண்டு சத்து அங்கீகாரம் பண்ண முடியாது ஒரே சத்து தான் அதோடு சத்துன்னு சொன்னால் மூன்று இருக்கணும் இது மூன்று காலத்தில் இருக்கிறது இல்லை விசாரம் ஞானம் வந்த பிறகு எதிர்ப்புன்னு நிச்சயிக்கப்படுகிறது இல்லாமல் போயிருக்கு அப்போ அசத்தான் நிச்சயிக்கப்படுகிறது அதனால் இது சத்தல்ல சரி இதுதான் அசத்தம் அல்ல அசத்தன்னு சொல்லாமா என்று சொன்னால் அசத்துன்னா மூணு காலத்தில் இல்லாத வருஷம் அசத்தன்னு பேர் மூணு காலத்தில் இல்லாத வருஷம் அசத்துன்னு சொன்னால் பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறது மாயேன்னு சொல்லப்படுகிறது அப்போது அசத்துன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன சொல்லலாம் அசத்து ஏன்னா துட்சத்துருவசத்து என்று அர்த்தம் இங்கே சொல் மாத்திரம் மறுமஞ்சன் போல மறுமஞ்சன் சொல் மாத்திரம் ஒழிய தோற்றம் கிடையாது அதே போல் இந்த மாயானதும் சொல் மாத்திரம்தானே ஒழிய இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால சொல்லும் அதன் காரியமாக பிரபஞ்சமும் தோற்றுது அதனால் இது திட்சத்துரு வசதி ஆகிய இல்லைன்னு சொல்ல முடியாது இது மற்றொரு உபயம் அல்ல சத்து வசதி சேர்ந்த உபயம் ரெண்டுன்னு அர்த்தம் அது ஒன்றுக்கு ஒன்று ஒயும் நல்லா ஆக மாட்டாது சரி அடுத்தது இதுதான் பின்னமல்ல இது பின்னம் அல்ல பிரம்மத்துக்கு பின்னமாக இல்லை என்று சொல்லலாம் பிரம்மத்துக்கு பின்னமாக இல்லைன்னு சொன்னாக்கா அபின்னமாக சித்திக்கிறது அபின்னம் என்று சொன்னாக்கா இந்த சுருதிக்கு உரோகமாக சுருதி நிருலேபன் நிறுவிகல்பன் அசங்கன் இப்படிலாம் சொல்லியிருக்கு அப்போது பின்னம் அல்லன்னு சொன்னால் அபின்னமான் ஆகுது அபிணமாக முடியாது பின்னம் அல்ல வேறாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஆக இது வேறாக இருக்கிறதுன்னு சொல்லாமன்னு சொன்னால் வேறு என்று சொன்னால இது சத்துவஸ்துவாக இல்லை மித்தியாவஸ்து மித்தியாவஸ்து வேறாக இருக்க முடியாது பொருள் அல்ல அதனால் பின்னம் அல்ல சரி மற்றும் அபிணம்னு சொல்லாமனு சொன்னாலும் இது இல்லை அப்பன் நிர்விக்க அசங்கம் சொல்கிறதுனால அபிநமும் ஆகாது அப்போ அகின் அபின்னம் ஆகாதுன்னு சொன்னாக்க பின்னமும் ஆகாது அபிணம் ஆகாது ரெண்டும் களன்னு சொல்லாமான்னா அதுவும் முடியாது என்றார் ஒன்றுக்குள் விரோதமாக இருந்தனால அதுவும் முடியாது அப்புறம் மூன்றாவது இதுதான் உபயமல்ல இதுதான் சாவயம் அல்ல இது நிவயம் இல்லை சாவயம் சொன்னால் அது இலக்கணம் என்னான்னா உறுப்போடு கூடியதுக்கு சாவயம் ச அவயவம் சா ஆனால் கூடியது அவயம்னால் உறுப்புன்னு அர்த்தம் உறுப்போடு கூடியதுக்கு சாவயம்னு வேறு இது அனாதின்னு சொன்னதுனால இதற்கு உறுப்பு கிடையாது ஒன்றோட சம்பந்தம் இல்லை அதனால் சாவயம்னு சொல்ல முடியாது அவயம்னு சொல்லாமல் அடுத்த பண்ணுவது அவயமான இதை இதே பாடல்தான் அடுத்த பாடலில் அவயம் அவயமானு சொன்னோம்ன்னா ஒன்று உற்பத்தி பண்ணக்கூடிய யோகத்தை இருந்தால் அவயமுன்னு பேர் எப்படி விதை இருக்குது விதை முளை செடி இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியும் அப்படி போல் இது அவயம்னு சொல்லாமா சொன்னாக்க இது கடவோசு ஆனதுனால உற்பத்தி பண்ண யோகத்தை இல்லை அதனால் அவயம்னு சொல்ல முடியாது பிறகு பிரபஞ்சத்துக்கு காரணம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் சே சம்பந்தத்தினால் உண்டாத ஒழிய தனித்து இது அந்த பிரபஞ்ச உற்பத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இல்லாததுனால இது அவன் சொல்ல முடியாது அல்ல சாயம் சொல்லாமன்னா சொல்ல முடியாது ரெண்டும் செயலாமன்னா ஒன்று கொண்டு விரோதம் ஆனதுனால அதுவும் முடியாது ஆக இப்படி சொன்னால் என்ன என்பதை பற்றி சொன்னால் அடுத்த பாடலில் அது சொல்லலாம் இது மட்டுமயமல்ல இது இது விச்சித் திறமையாதி அனிர்வச்சநீஜமாகும் ஐக்கியம் தெரிவதால் இதை இதை அழிக்கும் சாதிவே பழுதை ஞானம் தற்பமால் அழிப்பதே போல் இது மற்ற உபயமல்ல முன்பால் தொடர்ச்சி சாவையும் நிறைவுன்னு சொல்லக்கூடிய ரெண்டும் அல்ல இது விசித்திரமேயாகி இப்படி சொன்னால் என்னையா சொன்னால் வேடிக்கை பொருளாதான் இருக்குது அர்த்தம் விசித்திரம் இது என்னமோ வேடிக்கை பொருளாக இருக்கு சொன்னால் அப்படித்தான் அது விசித்திரம்தான் யாது இது என்று உணர ஒன்னா இது எப்படிப்பட்டது இது எந்த முறையில் வந்தது போனது என்று நிச்சயத்து அறுதிட்டு சொல்லக்கூடிய முடியாத அளிர்வசீயம் ஆகும் வசினிக்கத்தக்கது என்பதை சொல்ல முடியும் மாயை எந்த விதமான ஒன்பத்தி நாள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒதுமையாக இப்படிபடலை அதனால அணிவசீனும் சொல்ல முடியும் இது தீதுலாவது நாம இல பரசீவ ஐக்கியம் குற்றமில்லாத பரசீவ ஐக்கியம் அல்ல ஜீவர்ம ஏகத்துவம் தெரிவு தான் இதை அழிக்கும் தெரிவுனா அந்த ஞானம்தான் இதை அழிக்கும் இதை அழிவு சீனியமாயி செய்யும் தத் ஞானத்தை அறிந்து மாசம் செய்ய முடியாது இது ஒரு திஷ்டாந்தம் சொல்றார் சாதிவே சத்துகுணமுடைய சித்தியனே பழுதை ஞானம் ஞானம் ஐஷ்டானமாக பழுதை ஞானம் வரும்போது சர்ப்ப மால் ஆனால் மயக்கம் சர்ப்பிராந்தி அழிப்பதே போல் அது நாசம் செய்தது போல தத்துவஞான வறுமையானால் இந்த மாயை நாசமடைகிறது அதுவரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்படி பழுதை ஞானம் வர்ற வரைக்கும் பாவ தோற்றம் இருந்து கொண்டு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்கோ அப்படி போல் தத்துஞான வர வரைக்கும் இந்த பிரபஞ்சமான மாயானது பிரபஞ்சமாக காட்டிக்கொண்டு பயமாசு உண்டாக்கிட்டே இருக்கும் ஆகவே இதான் இதனுடைய வேலை என்று இந்த மாயா சருபத்தை இதுவரை சொல்லி முடிக்கிறார் என் அடுத்த பந்தத்தை பாட்டு சொல் சகலாரோ தன்னுடைய காரியத்தால் மிகவும் பிரசித்தம் மேவிய முக்குணந்தான் புகழ் புறன் சக்தி கொண்டு புகழ்ந்ததின் முக்குணத்தில் அகளிர் ஆசத குணத்தால் ஆகும் விட்சேபசக்தி இப்போது மூன்று பாடல்கள் பந்தம் வருவதற்கு காரணமும் பந்தத்தை பற்றின்னு சொல்றேன் இந்த மாயின் காரியம் தான் இது அதனால் பந்தம்னு சொன்னார் பந்தம் எப்படி வந்தது மாயின் காரியத்தில் என்பதை வளர்க்கிறார் சகலரும் அறிவதான தன்னுடைய காரியத்தால் எல்லா ஜீவர்களுக்கும் மாயை மாயா காரியம் அனுபவம் தான் மாய்கன்னியமாக இந்த ஜீவனும் கிடையாது சில உலோகத்தில் காரியபிரம்கள் முதலான காரணபிரமத்திலிருந்தே மாய் காரணம்தான் அதனால் சகலரும் முற்றுமை அறிவதான தன்னுடைய காரியத்தால் தன்னுடைய செயல்பாட்டினால் மிகவும் தீவிரமாக எங்கும் பிரசித்தம் மேவிய முக்குணந்தான் எங்குமே தடையில்லாமல் பிரபலமாக இருக்கிறது மூணு குணங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த குணத்தில் புதல் பரன் சக்திக்கு உண்டு சொன்னான் பரன் சக்தி பரணன்னா அந்த பிரம்மத்தினுடைய சக்திக்கு இது மூணு குணங்கள் இருக்கின்றன மாயன்னு சொன்னால் மூன்று தான் மூன்று உணவு இவ்வளோ தான் மாயை மாயை என்று சொல்லும்போது யாமா சா மாயா யா யாது விசாரத்தால் மா இல்லையோ அது மாயை அந்த மாயை எப்படி இருக்குது முக்கணோடி மாதம் இருக்க அவளையும் தனித்தே கிடையாது வெள்ளக்கட்டி எப்படி இருக்குது இனிப்பு வடிவமாக இருக்க அவளையும் கிடையாது அது மிளகாய்க்கு இனிப்பு வடிவம் கார வேறு தனி வடியும் கிடையாது எ பாவத்து காரணம் தான் இருக்கு அப்படி போல மயம் ஏற்றத்தாழ்வு இருக்கு விவகாரம் ஒரே மாதிரி பிரச்சனையே பந்தமில்ல மோட்சமில்ல ரெண்டும் கிடையாது அப்புறம் இருக்கலாம் என்ன ஏது ஏற்றத்தாழ் எப்படி வந்தது அது அனிசினி மாய எப்படி வந்தது எப்படி வந்தது அனிவசினி மாயல்ல எப்படி வரும் எப்படியும் வந்தது வேடிக்கை ஆக முன்னார் வேடிக்கை தான் வேடிக்கை தான் தெரியும் அது வேடிக்கை தான் வேடிக்கைன்னு வச்சுக்கோங்க வேடிக்கையா இருக்கு அதனால ஏதாந்தத்துல வேடிக்கைதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வேடிக்கையான மாயை மாயா காரியங்களே வேடிக்கையாகவே பாருங்கள் சத்திய புத்தி சுய புத்தி வேண்டாம்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு உச்சாரம் செய்து ஞானத்தை அடையணும் அதான் சொன்னார் இல்லை பழுதி ஞானம் வந்தால் எப்படி சற்பம் மயக்கம் போகிறதோ அதுபோல் பிரம்மஞானம் வந்தால் மாயை மாயா காரியமாக மயக்கம் போகிறோம் சொன்னார் புகழ் பரன் சக்தி குண்டு பிரம்மசக்தி என்று பெயர் பிரம்மசக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்துக்கள் கூடாது என்ன கையெழுத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஒரு சக்தி ரெண்டு சக்தியா அனந்த சக்தி இருக்கு நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க எத்தனை சக்தி இருக்குது பாருங்கள் ஜீவன சக்தி ஒன்று மந்த சக்தி மந்தமாச்ச மந்த சக்தி ஆச்சு பார்வை சக்தி கேட்கும் சக்தி நுகரும் சக்தி சுவைக்கும் சக்தி நடக்கும் சக்தி என்னையா நடக்கும் சக்தி இல்லை நடக்கலை நடக்கிற சக்தியே கிடையாது எத்தனை சக்தி இல்லை அது சக்தி வெதா சேம்பறதா அப்படிம்பாங்க சக்திக்கு ஜனம் அது அது ஜன சம்மந்தம் ஏற்பட்டாதான் விவகாரம் இல்லைன்னா கிடையாது அதான் வேதான் சொல்லாமல் ரெண்டு சொல்கிறார் சுதந்திரம் உண்டு சுதந்திரம் இல்லாதே உண்டு இல்லை சுதந்திரம் இல்லை சுதந்திரம் அது எப்படி சுதந்திரம் உண்டு பிரம்மத்துவம் சம்மந்தப்படும் போது சுதந்திரம் உள்ளதுக்கு விவகாரம் பண்ணது அது சுதந்திரம் ஆட்டம் போடுது அது அனுசாரமாக ஈஸ்வரன் பிர சம்மந்தம் இல்லை எது சுதந்திரம் இல்லை ஜடம் தான் ஜல ஜடத்தன்மையாக வந்து விளையாட் ரெண்டு சக்கர வண்டி அல்லை நாலு சக்கர வண்டி ஒரு வாங்கிடறாங்க வாங்கின பிறகு அதுக்கு பெட்ரோலை டீசலை ஊற்றினா தானே வேலை பார்க்கும் நீங்கள் அண்டு வேறு வண்டி வாங்க வச்சுக்கோ பண்ணுறது அது சம்மந்தம் இல்லைன்னா செயல்படுமே அப்போது நீங்கள் அந்த இணைப்பு கொடுத்துருங்க பெட்ரோலை டீசலை போட்டுருங்க அப்புறம் பார்த்து அது வேலை பார்க்குற சுதந்திரம் என்ன பண்ணுது அது போகவே நாம் போகணும் நம்ம வராது அது எப்படி போகுது அப்படிதான் நம்ம திருப்பிக்கணும் இல்லையா இந்த போய் தானா திருமணம் திரும்ப திரும்ப அது போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு ராசத குணத்தால் குணந்தான் ஆகும் விட்சேப சக்தி என்ன இது பாடபேதம் கட்டளை பாடத்தில் தமோ குணத்திலிருந்து அவண சக்தியும் விட்சேபசக்தியும் உண்டானுங்க பாடம் ஐயா ஆய் சங்கரர் ரஜோவனத்தில் வரதுன்னு சொல்றார் ஆமாம் இது வந்து அப்படி இருக்காது பின்னால் வந்தவங்க மாற்றி இருக்கலாம் உபரந்திரியா கூட மாற்றியிருக்கலாம் ஏன்னா கை வைப்பாங்க இல்லை யார் கண்டாங்க சமஸ்கிருதத்தில் இருக்கலாம் இல்லை உலகநாத சுவாமிகள் அவர் அபிப்பிராயமே என்னமோ மொழியை பேருக்குள்ள யாரு கண்டாங்க தாமதவனம் தான் ரெண்டு பிரிவாக பெரியதுன்னு கடல பாலம் அவர் சுருதி பெருமாறு எழுத மாட்டார் சேதாத்ரி சிவம் சுருதி பெருமாள் இருக்கு இவங்க எந்த பிரமாணத்தை வந்து ஏதனாலும் தெரியல எப்படி ஒன்று கொஞ்சம் பாடம்னு வச்சுக்கோங்களேன் அவள் ராசத குணம் துணத்தால் ஆகும் வித்யாபசக்தி வித்யாபசக்தி ராஜகுண காரியம் மாயை ஈஸ்வர காரண சேரம் ஜீவகாரண சேரம் தான் அதிலும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு விட்சியாபம் சொல்லிட்டார் விஷயம் சமவனத்தின் காரியம்னு சொல்றாரு இவர் காரியம் சொல்றாரு இவ்வளோதான் வித்தியாசம் இவர் சமூக பின்னால் சொல்ல போறார் வடிவமாக கிட்டும் பிரவிற்த்தி எல்லாம் தருவதற்கேது தங்கம் வச்ச பசத்தி பரவிய காமாதீ பலதுயார் ஆதி யானு இருதய எல்லாம் இது நாள் இதையும் என்றும் உலகம் மாயானனாலே அது விளக்கம் பெற்றது எல்லா விளக்கமும் அதில் இருக்கு அதனால ஆத்ம புராணத்தில் சுல் பிசாரத்தினால ஞானம் அடைஞ்சாரா சொல்லப்படும் சொன்ன ஞானம் அடைஞ்சாரான் அவருக்கு தலைமாடி போயிட்டாரான் ஆரம்பத்தில் என்னன்னா இங்கே வந்து இருக்கமே யார் ராஜாது அப்படின்னு அப்படியா நாம பிரம்மத்தின் பிரதிபிம்பமா அப்போ சரிதான் அப்படின்னு கண்டுபிடிச்சாராம் இது மாயிது என்ன ஐயா பார்த்தா உள்ளே சொல்லிவிடுதான் நான் இப்படி இருக்கேன் எவ்வளோ இப்படி இருக்கேன் எல்லாம் சொல்லிவிட்டு தான் அப்போ வச்சுக்கிட்டு தான் ஆச்சு அவர் ஆட்சி பண்ணுறதே இப்போது அது எப்படின்றா ஆஃபீஸர்கள் லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸர்லாம் லஞ்சம் வாங்கிட்டாக்க எப்படி எப்படி மாற்றி அமைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து போயிட்டு போய்ங்களாம் இது லஞ்சத்தை வாங்கிட்டு இப்படி கணக்கெடுங்க அப்படி செய்ங்க அப்படி செய்ங்க எல்லோரும் சொல்லி கொடுத்துருவாங்களாம் அப்படி போல் இந்த மாயானது சொல்லிவிடுத்துறது சுவனுக்கு இப்படிப்பட்டது தான் எனக்கு இந்த குணங்கள்லாம் இப்படி தான் இருக்குது எல்லாம் பாதுகாப்பு சொல்லி கொடுத்து சொல்ல பிறகு அதை பிடிச்சிக்கிட்டு அதேதான் ஜீவன் முத்தர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் வேலைக்கு பார்க்கலாம் எல்லாத்தையும் அதில் கிரியையே வடிவமாகி கிட்டும் பிரவருத்தி எல்லாம் இந்த விஷேப சக்தி என்ன கிரியை வடிவந்தான் ஆனால் பிரவர்த்தி தான் பிரவர்த்த அஞ்சு இந்திரியங்கள் வழியாக விவகாரம் பண்ணுறது தான் தருவதற்கு ஏதுவாக தங்கும் விட்சேபசக்தி விவகாரத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷேப சக்தியானது இருக்கிறது பரவிய காமமாதி காதலான குணங்கள் எல்லாம் அதில் பல துயராதியான அநேக துக்கங்களை கொடுக்கறதாக இருக்கின்ற துருதியவிகாரம் எல்லாம் அந்த காலத்தில் அநேக விதமான மாறுபாடுகள் எல்லாம் எதிராக செய்யும் என்றும் என்றும் இசையும் எப்போதும் ஞானம் அடைந்தவரை கூட சேட்டை பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதனால என்றும் பொருந்தும் ஏன் அப்படின்னு சொன்னால் அது செயல் அதுதான் உப்பு கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு சாப்பிட்டா உப்பு கறி செய்யும் ஏன் உப்பு இனிக்கப்படாதா அப்படின்னு இனிக்குமா அது கூட அப்போ விஷயப்பணும் என்ன கிராமவாதியில் உண்டாக்கி துக்கத்தை கொடுத்து வேலையாக இருக்குது அப்போ நாம் எது பார்க்க முடியுமா செய்யுது அப்போ என்ன பண்ணணும் அது விட்டுணும் அதுதான் முக்கியம் அது தொடர்பில்லாம் விட்டால் தீர்ந்து போச்சு ஆனால் தொடர்பில் இல்லை முழு இல்லையே அதை நமக்கு ஆசையை காட்டி காட்டி மோசம் பண்ணதே நல்லது போல் காட்டி கெடுதல் பண்ணது இல்லை அதை நம்ம கண்டுபிடிக்க முடியலையே குரு சாஸ்திரங்களால் தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாக்கா அதே விட்டுலாம் அது வரை விட முடியாது என்பது கருத்து இந்த காமகளை பற்றி அடுத்த பாட்டில் பயனில் சொல்கிற உறவிய காமம் கோபம் லோபம் பம்மகை மசூயிசை முதல் விகாரம் தருணியில தருணியிலே ராசதத்தின் தர்மமா மிகுணந்தான் பூடரே பிரவருத்தி செய்யும் அம பாட்டுல கேள்வி முதல் கேள்விதான் ஏதான் பந்தமாக பந்தம் எங்கிருந்து வந்தது விச்சயசு வந்தது விச்சயசேர்த்தி எங்கிருந்தது மாயினுடைய முக்குணங்கள்ல ரஜ பண்ணுமது இடைப்பட்ட அவருடைய காரியம் தான் காரணம் என்ன காரணம் கெட்ட கு குணங்கள் தான் ராகதேஷ் காம குலாதான் அதான் பந்தது காரணம் அப்படிங்கிற ரெண்டே குணம் தான் ராகதேஷன் தான் அது ரெண்டு குணம் பிரிவில் தான் ஏராளம் பதிமூணுன்னு சொல்கிறாங்க அதை விட்டு பிரிவுகள் ஏராளம் என்பது கருத்து உறவிய காமம் கோபம் திடமாக இருக்கின்ற காமம் காமன்னா நானாவது ஆசை காமன்னு பேர் ஒரு ஆசை ரெண்டு ஆசை இல்லை ஊர் பட்ட கோபம் நமக்கு காரிய அனுகூல காரியம் செய்யும்போது தடையில் வரும்போது கோபம் அது கோபம்னு பேரும் கோபம்னால் பொறு பொறுமை இல்லாத குணம் லோபம் லோகம்னா முறையில் நீயாமை லோகன்னு நம்ம யாராவது கொடுக்கணும் கொடுத்துட வேண்டியது கொடுக்க மனசு வரதில்லை அதான் லோககுணம்னு பேர் செலவு பண்ணுவாங்க கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன் கொடுக்காதான்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதுதான் லோககுணம்னு அர்த்தம் துரியோதன லோபகனத்துக்கு உதாரணம் சொல்கிறது அவன் ஆட்சி நல்லா தான் பண்ணான் ஒன்று கருதில்லை அத்த அவன் பாண்டவடைய சொத்தை கொடுக்க மாட்டிக்கிறான் அது எனக்கு உரிமை இல்லாதது சரி ஜெயிக்கிட்டான் ஜெயிச்ச போகிற கூட பதிமூணு வருஷம் போயிட்டு வந்தால் கொடுக்கலன்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான் அப்போ கூட கொடுக்க மனசு வரல அவனுக்கு அதான் லோபகனான்னு போயிரு முறையும் நீயாமல் கிராமமாக கொடுக்க மாட்டேன் யார் கூடவும் கொடுக்க மாட்டலாம் இல்லாத இருப்பான் இப்போ மூலமாக தர்வம் பண்ணுறான் தர்மம் பண்ணுறது அவன் சொத்து தான் அதனால் சம்மதிக்கிறான் ஆனால் அவனுடைய ஆட்சியில் கொடுமை இருந்தான்னு சொல்லப்படல அவர் ஆட்சியில் மக்கள் கொடுமையாக இருந்தால் துக்கமடைந்தான்னு சொல்லப்படல நல்லதான் ஆட்சி பண்ணியிருக்கான் பாண்டவர்களுக்கு தான் விரோதி அவளுடைய மக்களுக்காக விரோதி கிடையாது அதோட அவன் கோலா ஒழுக்கங்கள் பெண்களை அழித்தது மோசம் பண்ணான்னு என்னும் காணும் நல்லவனாக இருந்தான் அதெல்லாம் இருக்குதான் அப்போ ஒன்றே ஒன்றும் குடம் பாடலுக்கு படம் உலகத்தில் சாதனம் நாம் தான் இருக்கணும் அவ்வளோதான் அவருக்கு விரோதம் வேற ஒன்று கிடையாது டம்பம் தன்னை மெச்சரே டம்பம் தன்னை மெச்சுக்குவாங்க நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சாங்க புகழ்றதுதான் தன்னை புகழ்ந்துக்கிறது ஏன்னா அடுத்தவங்க போக மாட்டாங்களே எவ்வளோ புகழ்ந்துக்கிறது தான் யார் போகிறாங்க டம்பம் தன்பிடி விடாப்பிடி நான் சொன்னது தான் கேட்கணும் அடுத்து நான் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து தற்போது பெரிவாள் டான்கள் நான் தான் பெரிவாள் அப்படிங்கிறது இது மறுபறும் அசூயை மயக்கத்தை கொடுக்கூடிய அசூயை அசூயினு என்ன அர்த்தம் அதாவது தன்னுடைய நிலை வேறு வரப்பிடா மேலான பிறருக்கு வர வனாத அதில் ஷோ வந்துருச்சு தன்னை போல் அடுத்தவங்க கிடக்கூடாது இல்லை பொறாமில்லை அசுயின் பேர் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது நான் தான் பயனாக இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு குணம் பொறாம அப்புறம் இருக்கு ஈரிசை ஈரிசைன்னு சொன்ன தனக்கு ஏதாவது கெடுதல் வந்தால் அடுத்தவன் கடுகு கெடுதல் வரணும் அப்படின் தன்னை போல் அவனும் இருக்கணும் அப்படிங்கிறது அப்படி இல்லையா கோபியாருக்காது சொல்லுவாங்க ஜவுளி மூட்டை கொண்டு போனானே அடுத்த ஊருக்கு விற்கிறதுக்கு இடையில காடு போனால் பிடிக்கிட்டாங்களா பிடிக்கலாம் வதை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் காலையில் உட்காந்து பள்ளி விளக்கிட்டு இருந்தான் பகுதி வீட்டுக்காரன் கேட்டான் என்ன நேற்று போனீங்களா என்ன விஷயம் அப்படின்னா அப்படியேப்பா கவிதை அப்படியே பிடிக்க போகிறாங்க அப்படியே வியாபாரம் இருக்குது அப்படின்னா அப்படியே பிடிக்க போகிறாங்க அப்படி அப்படியா வியாபாரம் ரொம்ப உச்ச செயல் இருக்குண்ணா இவன் பார்த்து அவர்கிட்ட சொல்ல இவனும் சாரை கொண்டு போனான் அது கொடுமலை பிடிக்கிட்டேன் ஏடா நேர்தான் நான் உதவி கொடுத்து அனுப்பினேன் இன்றைக்கி வந்துட்டியா கூடறேன் அனுப்புட்டு பிடிக்கணுண்ணா அப்புறம் மண்ணாலேஜே உட்காந்துக்கிட்டு என்ன வியாபாரம் எப்படி நான் உனக்கானது எனக்காச்சு அப்படின்னாண்ணா அப்போதான் புரிய நீ கிஞ்சா நாக்கு அப்படின்னாண்ணா தெலுங்குல கோபிச்சுட்ட அது என்ன ஆச்சு நாம் கெட்டே இல்லை அவர்தும் கெடுணுங்கிறதுக்காக அப்போ வம்பு கேலி பண்ண மாட்டாங்க இல்லை அதுக்காக தான் அது கோவிட் கேட்டால் அடுத்த கேட்டது தான் சொல்லுவாங்களே நான் கேட்டால் அடுத்தவன் கெடட்டும் இதனால் கேட்க மாட்டாங்க கேலி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுது பேர் மச்சரம் வந்தால் தான் சகி அமைன்னு பேர் செய்கிறதில்லை நான் தனக்கு ஏதாவது வந்துடுச்சு செய்கிறதே இல்லை இந்த மாதிரி வந்து சேவந்துரு கும்பிக்கிட்டே தான் அப்படிங்கிறது முதல்வி காரணம் ஆனால் பதிமூணு குணங்கள் சேர்த்துக்க வேண்டியது தான் தருணியல் இராசதத்தின் தர்மமாம் இந்த உலகத்தின் கண்ணே ரஜோகுணத்தின் தர்மங்கள் இதுதான் இக்குணம்தான் இந்த குணமானது என்ன பண்ணது பூழரில் பிரவருத்தி செய்யும் பொறையினால் பந்த இந்த மக்களை பிரவிறி செய்ய செய்ய செய்து உலகியல் விவகாரங்களில் பந்தத்து கொடுக்குதுதான் அதை ஏழுதான் பந்தமாகும் என்ற கேள்விக்கு இந்த மாதிரி கிரம கொண்டு முடிக்கிறாருப்போம் இந்த பந்தவியதுன்னால் அத படி முக விரும்புவது ராகமாம் நயமில் அபகாரம் துவேஷம் நாடு பொருள் வீக்கினரை பகைப்பது குருவதமாம் நானாவிதாசை காமம் மோகமது மகநாதி வஸ்துமே பிரியமாம் முறையினியாமை லோபம் மொழி மதம் கிருத்தியா கிருத்தியம் தெரியாமை முதன்மையாய் ஒருவன் வாழில் வேகமாயவனையே சகியாமை மாச்சரிய வெப்பமாம் ஊக்கம்தால் வேறொருவருக்கு வரை எண்ணுகிறதீசை தனிமைச்சலே டம்பம் தற்பம்மது பெரியவன் தானல் ஆங்காலம் தான் விடுவிடா பிடியே பதிமூணு குணங்களுக்கு லட்சணம் சொல்லியிருக்காரு இவனை போட்டு முதல் எல்லாம் சேர்த்துக்கொண்டாரு இருளோரு தமகுணந்தால் ஏன் தாவரணி பரமமான் வத்துவித்தால் பார்க்கலாம் வேறேயாக பிரிபுரு விட்சேபத்தை பெற்றவே திவினாலீதே பூடரின் பவத்தினுக்கு பூர்வ காரணங்கான் ரெண்டா கேள்விக்கு இதில் பதில் வந்தது பந்தத்துக்கு ஏது ஏது பந்தமாகும் எவ்விதம் வந்ததுன்னார் இப்படிதான் வந்ததுன்னார் இருளுரு தமகுணத்தால் ஈன்றது ஆவரண சக்தி இப்போ தமோ குணம் ஆவரண சக்தி உண்டாக்குதுங்கிறார் தமோகுணம் எனக்கு மறைப்பு சக்தி உண்டாக்குது அந்த மறைப்பு ரெண்டு அஸ்வத பாக ஆவரணம் அவானா ரெண்டு பிரிவு இப்பொதுவாக மறைப்பு சக்திங்கிறார் பரமமாம் பத்து மேலாயிருக்கேன் பிரம்மஸ்வரூபமானது நம்முடைய ஆத்மஸ்வரூபமானது இத்தால் இந்த தமோ குண மறைப்பின் காரணமாக பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் வேறையாக பார்க்கலாம் அதே இருக்கிற பிரம்ம்தான் இருக்குது இந்த மலைப்பின் காரணமாக பிரம்மே பிரபஞ்சமாக போட்டுரு அதாவது பொருள் நல்லா வெள்ளையாக தான் இருக்குது கருப்பு கண்ணாடி கருப்பு கருப்பு அங்கேனோம் என்னையா சாமான கருப்பாக இருக்கும் சாமான கருப்பாக இருக்கணும் அப்படி வெள்ளை சாமானப்போ நல்லா இருக்குன்னா கருப்பாக தான் என்ன காரணம் கருப்பு கண்ணாடி கண்ணாடி கருப்பு அது கண்ணாடி கழுத்தி கழட்டி விட்டு வெள்ளை கண்ணாடி போட்டாங்கன்னா உள்ள பிடிக்க தெரியும் அப்படி போல் இப்போது நாம்லாம் இந்த ஆவண சைத்தியம் காரணமாக கருப்புழாய் போட்டு இருக்கோம் சமூகணம் அது என்ன பண்ண மறைப்பு கொடுக்குது முட்டிலும் மறைச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை மறைக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டும் கடையான இருக்குது எப்படி நான் இருக்கிறேன்னுங்கிறத மறைக்கிறது இல்லை நான் அந்த அறிவானது சர்வீக்கியத்தின்னுடையது யாபமாக இருக்கிறது இந்த மாதிரியே கொடுக்குது அறிவு இருக்குது ஆனால் பரிச்சனை புத்திவோடு இருக்குது அதோட ஆனந்தமாக இருக்கிறத போய் துக்கி துக்கிங்குது இதை மறைக்குது இதை மறைப்பு நான் இருக்கிறேன் என்கிறத மறைச்சிட்டால் பிரச்சனை இல்லை இல்லை நான் ஆனந்த வடிவன் இங்கேயும் நிறைந்தவன் நித்தியன் போணன் என்று விளக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஓஒர் பாகத்தை மறைச்சிட்டு ஒரு ரெண்டு பாகத்தை ஒரு பாகத்தை விளக்க முடியும் ஒரு ரெண்டு பாகத்தை மறைக்குது தான் பிரச்சனை வர்றதே இப்போ அதனால தான் இந்த வேறேயாக இத்தால் பார்க்கலாம் ஒத்துவை அதை பார்க்குறோம் பிரபஞ்சமாக பார்த்து பார்த்து துக்கப்படுறோம் பிரிவுரு விட்சேபத்தை பெற்ற ஏதுவினால் நானாவிதமாக காட்டக்கூடிய பேதபேதமாக காட்டக்கூடிய விட்சேபசக்தியின் காரியத்தினாலே மறைப்பு அப்படி இருக்குது மறைக்குது விட்சேபசக்தி நானாவிதமாக காட்டுது காட்டுறதுனால ஈதே இதுதான் உடலின் பவத்தினுக்கு பூர்வ காரணம்கான் இதுதான் பூர்வ காரணம் இல்லை ஏதனால் வந்தது இப்படி வந்தது பந்தம் வந்தது அந்த ரஜோண காரியம் பந்தத்துக்கு ஏது அது ஏ எவ்விதம் வந்தது பந்தம் எது பந்தம் எவ்விதம் வந்தது இதுதான் வந்தது ஆகவே இந்த தமோகணம் மறைக்குது விச்சேபம் செய்தே பலவராக காட்டுது அதான் காணும் அந்த மறைப்பு தான் மிகக்கூடியது கொடுத்த எல்லாம் முத்தியில் கூட்டி இருக்கும் அப்படின்னா விச்சேபம் பற்றி தான் பரவாயில்லை அது ஞான சாதனம் கூட பயன்படுது கொடுத்த ஆவரணம் முத்தி கூடாமற் அடுத்த கீழே என்ன இருக்கிற ஆவரணம் நம்ம வந்து முத்தி அடையாமல் தடுக்குது அதுதான் மிகக்கூடியது அதே போல் கொடுது கிடையாது எதனாலே வெளியில் பதார்த்தங்கள் எப்படி இருக்கலாம் உள்ள உளுபடி காட்டக்கூடிய விலக நாடுகள் பார்க்கணும் இல்லவா சமூகம்தான் ஆகிய கருவ பார்த்தா பலவாராக தெரியுது அதுபோல் நிச்சயசத்தி அப்படின் பண்டிதனானாலும் பிரஜை உள்ளவனானாலும் அருமையாம் சூக்கமாக மரமறிந்தவனான சர்வ வல்லவனானாலும் சாற்றும் ஆவரணா சக்தி இருளினால் மூடப்பட்டோன் இயல்பினை எம்ப கேளாயின் இந்த நூத்தி முப்பத்தி வரைக்கும் தமோகன காரியத்தின் வேறு செயல்பாட்டில் சொல்கிறார் அது காரியத்தின் செயலும் அதனுடைய பயனும் செலுத்தி வருவார் பெரிது பண்டிதனானாலும் அதாவது வித்தையிலே மெது கேட்டுக்காரன் பெரிது பண்டிதன் யார்கிட்டையும் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி மயக்கக்கூடிய சாமர்த்தியெல்லாம் உண்டு அப்படி இருந்தாலும் கூட பிரஜை உள்ளவனானாலும் அறிவித்திலேயோ மிக சாமர்த்தியம் பல நூல்கள் எழுதுறது வாதம் பண்ணுறது இதெல்லாம் கேட்டிக்காரங்க வச்சுக்கோங்க அருமையாக சூக்கமார்த்தம் அற அறிந்தவனானாலும் எல்லாருக்கும் இந்த அர்த்தங்கள் தெரியாது பற்ற நுழக்கங்கள் முதல் நாள்லாம் சொல்லுவாங்க ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரமும் செய்யலாம் அப்படி கேட்டனமும் இருக்கலாம் அரை அறிந்தவனானாலும் சர்வ வல்லவனானாலும் இன்னும் சரீரபலம் புத்திம் வல்லவனாக இருக்கலாம் ஆனாலும் சாற்றும் சொல்லான் என்ற ஆவண சக்தி இருளினால் ஆவண சக்தி என்று சொல்லக்கூடிய இருளினாலே மூடப்பட்டோன் மறைக்கப்பட்டோன் இயல்பினை எம்ப கேளாய் பற்றி இன்னை அடுத்த வாழ்க்கை சொல்லுகிறேன் மேலோ ஆன்மரோ புறமதாய் வெறிவிதா வெறிவிதம் தான் உணர்த்தினும் உணரா நோன் பிரம்மத்தால் ஆரோபித்தானே திறமெனும் நன்றிதென்னும் தியங்கியே அவலம்பிப்பன் இப்போ அவளக்கத்தை சொல்ற அருமையாம் குறவன் கிடைத்திருக்கரிய சுரேத்திரிய பிரம்மகிருஷ்ணன் யார் இருந்தாலும் கூட மேலோர் ஆன்மரூபத்தை அன்பால் உரமதாய் அப்படிப்பட்ட மேலோரானவர்கள் சிஷ்யனாக இருக்கிறானே என்று சொல்லி ஆன்மரோபத்தை ஆத்மாவுடைய வடிவத்தை அன்பால் பிரீதியால் உரமதா திடமாக உண்டாகட்டும் என்று கருதி வெகு விதத்தால் ஒரு விதமல்ல அநேக விதமாக விசாரமாக உணர்த்தினும் உணர்த்தினாலும் கூட உணரான் உணரமாட்டான் ஏன் அவனுக்கு அந்த சமூகனை மறைப்பு சேர்த்து போகலைன்னு நிசாம்பரம் செஞ்சு ம அந்த பா மலதோஷம் போயிருந்தாலும் போகும் இருக்கும் போகலை அன்பன் அப்படிப்பட்டவன் பிரம்மத்தால் ஆரோபித்த பேதமாம் பொருளைத்தானே அப்புறம் என்ன மயக்கம் இந்த கற்பிக்கப்பட்ட பேதமாம் நானாவிதமான பொருள்களைத்தானே பொருள்களை தானம் சிறமென்னு சிரம் சிரமம் உறுதியாகும் உறுதியாக நன்று இது இதான் நான் சுகத்து கொடுக்கிறது என்னும் என்று இப்படி சொல்லி தியங்கியே அவளி விற்பன் அப்படி மயக்கத்தை பெற்று அதை பட்டுக்கொள் பட்டுக்கொண்டு இருப்பான் ஆகவே என்னதான் சொன்னாலும் குருநாதர் அந்த ஆவண சக்தியை தீவிரமாக இருந்தாக அது யாரதே இல்லை குற்றம் சொல்லுவான் திருப்பி திரும்பி அதையே சொல்லி கிடையாது அப்பாரு வேலையில் போல இருக்கு மூளையே கெட்டு போய் போக முடியுமா சொன்னது தான் சொன்னார் என்ன போய் அதுப்பார் அப்படிம்பாங்க சொன்னது தான் சொல்கிறாங்க மனசில் ஏறலையே அதான் சொல்கிறாங்க இந்த தேர்த்தவல்லி கதையெல்லாம் சொல்லுவாங்க அது அண்ணன் கொஞ்சம் கதை மாச்சுட்டார் அவர் அதான் தேத்தவரும் ஒரு சித்தரசன் கொன்னாவது நல்ல கொன்னாகிறவரு சேர்ந்துக்கிட்டான் தெரியவில்லை ஆஜாவும் சேம்தானே இருக்கட்டும் அப்படியே முன்னாடி மணலே ஏற மாட்டேங்கிறான் அவனுக்கு அவர் ரெண்டு பேர் யாத்திரையாக போகிறாங்க அவருக்கு காலம் நிறைய போயிட்டு நல்லா தெரியுது சரி தண்ணி தாரமாக இருக்காப்பா என்ன பண்ணுறது அதான் சரி கொண்டு வரேன் போனான் அதுக்குள்ள முடியும் போடிருக்கு அதில் பாட்டு செவி செடியே மணல் எழுதிட்டார் அது எழுதிட்டு செத்து போய்டார் ஒரு எழுதி செத்து போன பிறகு அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தா தொம்பரச்சி அந்த தொம்பரச்சி வந்துக்கிட்டால் பார்த்துக்கிட்டான் எழுது என்ன எழுதுவே பார்த்தா படித்தவன் ஒரு ஓலை அதை வச்சிருந்தேன் எழுதி காதில் போட்டுக்கலாம் ஓட்ட செவி போட்டுக்கிட்டு உதுக்கிட்டு போட்டுக்கிட்டான் போட்டுக்கிட்டு போயிட்டான் அப்புறம் தண்ணி கொண்டு வந்து பார்த்தா செத்து கிடக்கிறேன் அடப்பாமே அது மட்டும் இல்லை எழுதிட்டு அழிச்சிட்டு போயிட்டான் இருக்கப்படாதேன் அலையும் கொஞ்சம் தெரியவே தெரியாமல் இருக்குது போகிற அழிக்கலை அது களைக்கிட்டு போயிட்டால அரை பாடு கால் பாடு தேவை ஒன்றுமே புரியல அவனுக்கு பாட்டு பிடிக்கிறதுக்கு செத்துமே கிடக்குறா என்ன பண்ணணும் எதில் ரெண்டு பேர் வந்துகிட்டு இருந்தாங்க என்ன போக இந்த பக்கம் யார் போனால்தோ தம்படி தான் போயிட்டுருக்கேன் வேறு யாருக்கான்னு அப்படின் பார்த்தா காதில் போட்டிருக்காரு நான் தெரியுது அது கேட்டால் கொடுக்க மாட்டான்னு தெரியும் என்ன பண்ணுறது சரி குரு காரியம் முடிச்சோன்னா குருவில் போய் அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் பின்னால் போய் நான் உங்கள் தம் கூத்தாடி கொலைன்னு நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படியே சரி சேர்ந்துக்க போனேன் சேர்ந்துக்க போன உடனே சரி அப்போ என்ன பண்ணணும் சொல்லப்படுதான்னு கேட்கணும் சேர்ந்துக்கிட்டேன் கலக்காரிட்டான்னு அப்போ வேற ஏதாவது என்ன வேலை பார்த்து தான் சரி சேவ் பண்ணிகிட்டே இருக்கேன் சேவை பண்ணிட்டு இருக்க இருக்க இப்படி கொஞ்சம் நாள் போச்சு இவர் சொல்கிற இவருக்கு அதான் என்ன மாற்றிவிட்டார் என்ன வேலை பார் அவர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் கேட்கவே இல்லை அவர் என்ன ஒரு பொருளை கேட்டாக்கா அவங்க பிரியமென்றால் கொடுக்கல இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்புறம் நம்ம என்ன வேண்டது காலம் வளர்த்து பண்ணு பொறுக்கிறார் அவர் அப்படியே பண்ணேன் என்ன நம்ம அதுக்கு ஈடாக ஒன்றும் கொடுக்கறது இல்லை விலை கேட்டாங்கன்னா வெலை கொடுக்க முடியும் அதனால் காலம் ஓட்டுன்னு இப்போ சேவை சாப்பிட்டாக்கா ஒவ்வொரு மணி அடிக்கும் அப்படின்னு வச்சுருக்கேன் இத்தனை பிராமணம் இவழஞ்சாலும் ஒரு மணிக்கும் அடிக்கலை ஒருத்தர் நல்லவனா இல்லைன்னு சாப்பிடாம வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே வரும்போது அவருக்கு ரொம்ப பச்சை எடுத்துக்கிச்சு எடுத்துக்கொடனே எங்கே சாப்பாடு கேட்கலாமன்னாலும் நாங்கள் எப்படி போய் கேட்குறது வேண்டாம் போ பார்த்தா கஞ்சி ஒடிச்சு கொட்டுறாங்க அது சந்துக்களை குழாயில் வந்துக்கிட்டு இருக்கு கஞ்சி போகுதுன்னு திருப்தி வேண்டாம்னு புத்தி நல்லா திருப்தியாக குடித்தாராம் குடித்த உடனே நினைக்கிறேன் அடிக்குதான் அப்போ கா தரவாச்சு சொன்னாராம் சாப்பாடுலாம் முடிஞ்சு போயிச்சு பெரும்பாலாம் போயிட்டாங்க ஒரு மகான்களாக பண்ணிட்டு வேறு வந்தாலும் தெரியல சாமானிய மகளை சாப்பிட்றாங்க கணப்பயன் கேட்டார் என்ன காரணம் என்னார் அப்படி கேட்டால் அவர் சொன்னார் விற்கிறப்ப விஷயம் நான் காட்டேன்னார் இந்த பாரு தொம்பரிச்சி கூட்டம் ஒன்று போ முகாம் போட்டுருக்க நேராக போட்டிருக்கில்ல அதில் ஒருத்தர் இருக்கான் நான் வந்த மகான் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் சொன்னால் நாளைக்கு அந்த களப்புத்தாடி பொம்பளையே ஆடு சொல்லணும் மேலே க கம்மம் கட்டி ஆடும்போது ஒரு வயிறை தோடு எடுத்து வீசணும் வீசினா சொல்லிடணும் இதே போட்டுக்கிட்டு அது கட்டி அங்கேருந்தே போடணும் அது ஓலையை கழிச்சு விட்டு போட்டுருவேன் இது போட்டுக்கணும் போட்டுக்குவா அவள் பார் வேடிக்கை என்னார் அதெல்லாம் ரா சாமையெல்லாம் கூடியிருக்கு அண்ணா அண்ணன் ஒன்று கீழே வச்சு சொன்னாங்க வயிறு தோடு கொடுத்தாங்க ஏ தம்பரிச்சி இறங்கப்படாது அங்கே ஆடிக்கிட்டே ஏ ஓலை கண்டு போட்டு நீ அதை போட்டுக்க அப்போ தான் உன்னை நீ நான் உன்னை பரிசு கொடுக்கக்கூடன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன அது என்ன வீட்டு பிரிச்சுக்கிட்டா கீழே போட்டா கீழே போட எல்லாம் தூக்கி வெளியே போயிட்டார் அப்போ சொல்லிட்டார் வேலைங்க அது சிம்பந்தி இருக்காங்கல்ல அவங்க ஊழியர்கள் டே எங்கே போனால் பார்த்துக்கிட்டே போங்கடா அப்படின்னா போனால் அவர் காட்டுகள் இப்படி இப்படி போகிறார் இவங்க இப்படி போய்ட்டு எங்கே போயிட்டாங்க இவங்க சரி தான் அதை பார்த்து அங்கே போய் பிரித்து பார்த்தார் அப்போ தான் சொன்னார் ஏ தேர்த்த வழியே நான் இது வரைக்கும் பலமுறை சொல்லிட்டேன் நீ பிரம்மசுரமாக இருக்கிற ஆசையெல்லாம் விட்டு என்னக்கா அதை நிலையை அடையலாம் நீ மண்டையில் ஏறலை சரி எனக்கும் அஞ்சிகாலம் வந்துடுச்சு நீ கேட்டால் கேள்வி கேட்க வித்தான் முடிவு போப்பா அப்படின்னு அந்த பாட்டு எழுதுகிறது பாட்டு மரணம் இல்லை அப்படியே சொன்ன ஒன்று பார்த்தார் அப்போது அவருக்கு அப்படியே படித்தா அப்படியே சமாளிக்கூட்டி போச்சு எதனாலும் கூட தெரியுமா இவ்வளோ சேவை முன்ன சேவை தொம்பரிச்சின்னு பார்க்கல எதுவும் பார்க்கல லட்சம் ஒன்று தான் ஓலையே படிக்கணும் ஓலையே படிக்கணும் அது என்ன செய்யுது ஆமாம் அதே ஞாபகத்தில் சாப்பாடும் கவனிக்கலே கௌரவம் கவனிக்கலே கவனம் இல்லை பொம்பளைக்கு போய் சாப்பாண்டு கிடையாது போ பண்ண துவச்சி எல்லாம் செய்யறது எல்லாம் செய்கிறாரு அப்படி செஞ்சதுனால எல்லாம் பரிபாக கழிச்சிச்சு அந்த கடன் சுத்தம் அவதி பிறகு வந்துருச்சு நிஷ்காம் சேவை அதில் சம்பளம் கிடையாது சும்மா இல்லை சார் சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு அதுக்கு பண்ணி அதில் ஏறி எப்போ போகிறாலும் பின்னாலேயே போகிறது கல்ட்டு போட்டால் பிடிக்கிட்டு போல அது கட்ட மாட்டேங்கிறேன் சரி இருக்கான் அப்படி போனால் அது மனசானது இந்த உலகப்போடு எல்லாம் வெறுத்தி வெறுத்தி போட்டது அந்த காலம் சுற்றி தீவிரமாயிடுச்சு தீவிரமான காரணத்தினால அது மனசு அப்படி நின்று போச்சு ஜகராஜன் மாதிரி நின்று போச்சு அப்போ இங்கே எங்கேயும் காட்டில் சுற்றி போட்டு அங்கே பார்த்தாங்க உட்காந்து கிடையாது ஆட்டி ஆட்டி பார்த்தா ஆட முடியல சமாளிப்பிடி போச்சு சரி இங்கேயும் ரெண்டு பேர் விரும்பு கேட்பான் அவன் தகவல் சொல்லிட்டு வரேன் ரெண்டு பேர் வந்தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியா என் தர்மராஜாவாக போகலாம் கண்ணை கண்ணாக கூட்டி வந்தார் பார்த்தா இவர்தான் மகான் கதை எடுத்து சொன்னார் இந்த மாதிரி கதை அதனால் இவர் குடி போச்சு இவரு கஞ்சி சாப்பிட்டார் கஞ்சி சாப்பிட்டு இத்தனை மணி அடித்தது பார்த்துக்க மகிமேனார் அப்போ மகானுடைய மகிமைக்காக சொன்னது அப்படி மகிமை அதோட அந்த கடன் சுத்தம் இல்லா ஆயிரம் பேர் குற்ற தான் சொல்லுவாங்க அவங்க அதனால பரிபாட அடையத்துக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவருக்கு வேறு தம்பி சேவை பண்ணார் யாருக்குன்னா சேவை பண்ணலாம் ஆனாலும் லட்சியம் வந்து உள்ளே இருக்கணும் ஞானம் அடையணும் முத்தி அடையணும் இருக்கணும் இவருக்கு ஓலையை படிக்கணும் அதுதான் லட்சியம் வேறு எதுவுமே கிடையாது ஓ ஆமாம் உன்னாறு ஓலை படிக்கணும் அது எப்போ கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் மனதை ஒழுங்குப்பட்டு போச்சு ஒழுங்குபட்டு போல படித்த உடனே இதை தேவையில் வேறு இல்லைன்னு சொல்லிட்டாருல அப்படியே படித்து போச்சு பிடிச்சது நாலு என்ன போச்சு அதே மாதிரி அர்ஜுனனுக்கு அப்படி தான் பதினெட்டாம் வச்சியாக சொல்லுவார் திருப்பி திருப்பி கேட்டேன் போனான் அப்போ இவட வேர்காவில் போப்படின்ட்டார் அப்படி தான் அஞ்சு இடமாச்சு அப்போ கடைசி கட்ட சொல்லி முடிச்சுருங்க அந்த மாதிரி சமான் அடைஞ்சிடும் அப்படி இந்த கதையை அப்படி சொன்ன மாதிரி என்ன மாற்றி மாற்றி சொல்லிவிட்டார் அவர் என்ன மாதிரி அந்த மாதிரி பாரத்தில் உள்ள கதை இது வேற கதை கருப்பான கதை இல்லை அந்த மனப்பரிவாகம் முழுத்துக்குழு வர்ற வரைக்கும் அந்த மாதிரி நிலைக்கூடாது அதுக்கு நிஷ்காமூலியம் செஞ்சு அந்த மல தோசைய போக்கினாலும் முடியாது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு கதை அப்படி பாரத்தில் ஒரு கதை உண்டு அதே தான் இங்கே சொல்கிறார் என்ன தான் பள்ளிதனாக இருந்தாலும் புகழடைஞ்சமாக இருந்தாலும் நூதனமாக அர்த்தங்கள் சொன்னாலும் கூட அது வராதுன்னு சொல்கிறார் அதுதான் காரணம் ாக அமைந்த தாம குணத்தில் சாதமாய் உரமேயாக சார்ந்த சத்தி சாதிவே அற்பராலே சாலவும் கடக்க ஒண்ணு நீதுடை வல்லபக்தை என்ன வேண்டுரைப்பமாதோடாமல் நூத்தி முப்பத்தி முப்பத்தஞ்சு இதுல நூத்தி முப்பத்தி அஞ்சுல முதல் கேள்வி எதுதான் பந்தமாகங்கிறதுக்கு இந்த பாட்டும் ஒரு பதில் அது இதில் வருது பந்தம்ங்கிறது என்ன என்பது முன்னே சொன்னார் தொடர்ச்சி அதாவது வித்தியாசத்தில் இருந்து உற்பத்தி எல்லாம் சொல்லி அதில் பந்தப்பட்டதுன்னு சொல்கிறார் இப்போ மீண்டும் இந்த பாட்டிலையும் அறிமுகப்படுத்துகிறார் அதனால் அப்படி இருக்கிற காரணத்தினாலே பொல்லாங்காக அமைந்த தாமத குணத்தில் மிகவும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழகம் சொல்லக்கூடிய குணத்திலே சாதமாய் உரைமேயாக அந்த குணத்தின் உற்பத்தியான அது உரம் திடமாக சார்ந்த ஆவண சக்தி அதிலிருந்து வந்த மறைப்பு சக்தி இருக்கே அது சாதிவே சத்துவனுடைய சிஷியனே அற்பனாலே கீழ்மக்களாலே சாலமும் கடக்கவண்ண மிகவும் அதை தாண்ட முடியாது த ஒன்றா அது ஈதுடை வல்லவத்தை இப்படிப்பட்ட சாமர்த்தியத்தை என்னவென்று உழைப்பம் வந்தோ ஆச்சரியம் இதுடைய சாமர்த்தியத்தை சொல்ல முடியுமா சமூகம் இருக்கு அதில் சாமானிய மக்களால் தாண்ட முடியாது பிறகு இதை மூச்சுக்கள் தீவிர விசாரம் பண்ணாக்கா தாண்டலாம் மற்றவர்கள் தாண்ட முடியாதுன்னு அர்த்தம் அதனால் இந்த பந்தமங்கிறது இதுதான் ஏதுதானும் பந்தமாகங்கிறது இது ஒரு காரணம் என்று இந்த பாட்ட சொல்கிறார் ஆகவே இந்த பாட்டில் சாலவும் கடக்க ஒண்ணாது அப்படிங்கிறார் அற்பராள் யாரும் கீழ் மக்கள் அதை முடிய முடியாது அவர்களுக்கு லௌகிக ஞானமே இல்லை அப்புறம் இங்கே ஆன்மீக ஞானத்தை வர போகிறாங்க அவங்க அருந்தல் பிறந்தே செய்தால் பயமாசை கொள்ளல தவிர வேறு அவங்களுக்கு விளக்கம் தெரியாது அற்புத்தான் மகிழ்வும் வாடும் எதை நீங்கள் கழிச்சா சந்திரக்கூடாது இல்லைன்னா தைக்கப்படுவாங்க அது சுபா வந்து அவங்களுக்கு அதுதான் அவர்கள் எங்கே தமோகணத்தை தாண்ட போகிறது மரத்தேற்ற நீக்க போகிறது அதனால் நிஷ்காம கர்மம் செய்து நிஷ்காம பாசனை செய்து அப்புறம் சிறுவனாதிகள் செய்கிறவங்களுக்கு தான் இது ஒடிய ஒளியிலே ஒளிய மற்றவங்களும் கிடையாது திருவண்ணா செய்கிறவங்க ஒரு காலத்தில் தாண்ட முடியும் உடனே தாண்டாங்களே இல்லையா அதே ஒரு விஷயம் முடியும் ஒருங்காலத்தில் அப்படிங்கிறது இது பந்தத்துக்கு இது ஒரு காரணம்னு சொல்லலாம் ஈதை நோடி செய்தோன் தன் தன்மை ஏதுமே அறியாத்தன்மை யோதினும் உணராத்தன்மை உணரினும் ஐயம் சேர்கை வேதமாய் அறியும் தன்மை பேசிய விவைகள் தீரா ஏதவி சேவமும்தான் என்றுமே மீண்டும் அந்த ஆவண சக்தியை மறைப்பினாலே உள்ளவர்களுடைய நிலையை சொல்வார் ஈதினோடு இசைந்தோன் மேலே சொல்லப்பட்ட ஆவண சக்திகளோடு மறைக்கப்பட்டவன் தன்னை தன்ன அதாவது இசைந்தோனை ஏதுமே அறியா தன்மை அவனுக்கு எந்த ஒரு உயர்ந்த கருத்துக்களோ உயர்ந்த விஷயங்களோ அறிய முடியாத நிலை இருப்பான் அப்படி உடத்த விஷயங்கள் சொல்லும்போது கூட ஓதியம் உணராத்தன்மை சொன்னாலும் கூட இதெல்லாம் நமக்கு லாய் இல்லை ஏதோ போகணும் வேலை பார்த்து சால் படுத்த விட்டு இது என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் உணரினும் ஐயம் சேர்கை எதோ கொஞ்சம் தெரிஞ்சாலும் கூட சந்தேகம் வரும் இது எப்படி நடக்குமா நாசிகா நாசுகிரும் நல்லா படிச்சுருப்பாங்க சந்தேகமே தான் அவங்களுக்கு குற்றத்தை பார்க்குறதே படிக்கிறது அவங்க எங்கே குற்றம் இருக்கோ அதே தான் நல்லது எடுத்துக்க மாட்டோம் அது கசண்டு அது இதுதான் நிற்கும் மொழியே நல்லதெட கீழே போயிடும்